மற்றைய அன்பர்களுக்கு வரைந்த திருமுகங்கள் திருமுகம் 1. சிவஞான விருப்பினர் 2. 8. ஆயிரத்து எண்ணூற்று சுபம் உண்டாக சுபம் அன்பு அறிவு ஒழுக்கம் கருணை முதலிய நன்மைகளால் சிறந்து சிவத்தை பொருள் என்று உணர்ந்து சன்மார்க்கத்தில் விளங்குகின்ற தங்கட்கு வந்தனம் வந்தனம் தங்கள் சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விருப்பமுடையவனாக இருக்கிறேன் அன்புள்ள ஐயா சுமார் இருபத்தைந்து தினத்திற்கு முன் இவ்விடத்திலிருந்து சிவஞான விருப்பினராகிய இராமலிங்க மூர்த்திகளும் சண்முகப்பிள்ளை என்பவரும் தங்களிடம் போய் வருவதாக குறித்து வந்தார்கள் அவர்கள் அவ்விடம் வந்திருப்பதும் வேரிடம் போயிருப்பதும் தெரியவில்லை தங்களிடத்தில் அவர்கள் இருந்தால் தற்காலம் அவ்விடத்தில் மழையில்லாமையால் மிகவும் நிர்பந்தமாக இருப்பதாய் கேள்விப்படுகின்றேன் ஆதலால் தாங்கள் அவர்களை இவ்விடம் வரும்படி செய்ய வேண்டும் அவர்கள் தங்களிடத்தில் இல்லாமல் வேரிடத்தில் இருந்தால் அவ்விடம் எவ்விடமென்று எனக்கு தெரிவிக்க வேண்டும் தாங்களும் சிவத்தியான சகிதர்களாய் தேக விஷயத்திலும் மற்றை குடும்ப விஷயத்திலும் சர்வ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் நர்குணத்திலும் சிவபக்தியிலும் சிறந்த தங்கள் தம்பியார்க்கும் தங்கள் புத்திர என் கஷேமம் குறிக்க வேண்டும் நான் தற்காலம் கூடலூரில் இருக்கின்றேன் வந்தனம் நமது இராமலிங்க மூர்த்திகளுக்கும் வந்தனம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் அக்ஷய வருடம் ஆடி இருபத்து ஒன்பது பதில் உத்தரம் தபால் மார்க்கமாக தெரிவிக்க வேண்டும் இஃது திருநருங்குன்றம் மகாராஜராஜ ஸ்ரீ ராமசாமி நையினார் அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு